அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது இந்த குரலுக்கு பதவுற சொல்றேன் நுணங்கிய அப்படின்னா நூலினுடைய நுட்பமான பொருள்களை கேள்வியர் கேட்பவர்களாக அல்லார் இல்லாதவர்கள் வணங்கிய உடைய வாயினர் சொற்களை உடையவர்களாக ஆதல் ஆவது அரிது இயலாது வணங்கிய வாயினர் ஆக வேண்டுமானால் நுணங்கிய கேள்வியை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அதாவது நூலினுடைய உட்பொருள்களை நுணுக்கமான எல்லாம் கேட்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பணிவான சொற்கள் வராது ஆக அறிவு நூல்களை முறையாக படித்தாதான் அறிவுடைய பெரியோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டால் தான் நம்ம பணிவாக பேச முடியும் பணிவாக பேசுறதுனால தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத ஒரு இன்பம் அந்த தற்காலிகமாவது கிடைக்கிறது இதை புரிந்து கொண்டால் நல்ல குணங்களை வளர்த்து இந்த தாற்காலிக இன்பத்தை நாம் துறந்து விடலாம் நுட்பமான நூற்பொருளை கேட்பவர்களாக இல்லாதவர்கள் பணி சொற்களை உடையவர்களாக ஆவது இயலாது தான் படித்தோம் நூலறிவும் அனுபவ அறிவும் நூலறிவும் அனுபவ அறிவும் பெற்ற பெரியார் கூறும் மொழிகளையெல்லாம் பெரியார்னா பெரியவர் சாஸ்திரமெல்லாம் படித்து ஒழுக்கமாக வாழ்கிற பெரியவர்னு அர்த்தம் கூறும் மொழிகளை ஒருவர் கேட்பாரானால் கேட்கிறாரையானால் அவர் நல்ல பண்பாடு உடையவர் ஆகிறார் அறிவு பெற்று விடுகிற காரணத்தினால் அறிவோட சிறப்பு தெரிகிறது ஒன்று கிடைச்சாதான் அதனுடைய மகிம புரியும் தன்னுடைய சிறுமையையும் அறிவினுடைய பெருமையையும் அவர் உணர்கிறார் நம்ம புத்தியினுடைய லிமிடேஷன்ஸ் அதுக்கு பின்னால் இருக்கிற விருப்ப விருப்ப பார்த்து புரிந்து கொள்கிறார் ஆகவே எல்லார்ட்டையும் பணிவாக நடந்து கொள்கிறார் கல்வி பணிவை கொடுக்கணும் ஒரு வடமொழி ஸ்லோகம் இவ்வாறு சொல்லுகிறது கல்வி மனிதனுக்கு பணிவை கொடுக்கிறது பணிவால் ஒருவன் தகுதியுடையவனாகிறான் தகுதியுடையவனுக்கு செல்வம் வருகிறது செல்வத்தால் அறப்பணிகளை செய்கிறான் அறம் மேலோங்குவதால் அமைதியும் ஆனந்தமும் அவனுக்கும் சமூகத்திற்கும் கிடைக்கிறது உபனிஷத்தில் தைத்திரியோபனிஷத்தில் சொல்லி இருக்கிறது அறத்திலும் அறிவிலும் சிறந்தவர்கள் இருக்கை ஆசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவர்கள் முன்னிலையில் நீ அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டுமே தவிர பேசக்கூடாது என்று தைத்திரோபனிஷத்தினுடைய சீக்ஷாவல்லி பகுதியினுடைய கடைசி அணுவாக்கத்தில் அமைந்திருக்கிறது மாணவனுக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது போல அந்த மந்திரம் அமைந்திருக்கிறது கேட்கப்படுகின்ற பொருளினுடைய நுண்மையானது கேள்வி ஏற்றி சொல்லப்பட்டது கேளாதவர்கள் உணர்வின்மையால் தம்மை வியந்து கூறுவார்கள் அப்படின்னு அர்த்தம் தங்களை பெரிசா நினைச்சுப்பாங்க அந்த சாஸ்திரத்தினுடைய கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால அதுக்கு முயற்சி பண்ணாததினால தங்களையே ரொம்ப சிறப்பாக சொல்லிப்பாங்களாம் நுண்ணியதாகிய கேள்வியை உடையவர்களாக இல்லாதவர்கள் அதாவது பெரியோர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை நாள்தோறும் கேட்காதவர்கள் அவர்கள் தாழ்ந்த சொற்களை கூறக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் இங்கே என்ன சரியாக புரிஞ்சுக்கணும் இதை மிக சூக்மமான கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் நுணுக்கமான விஷயங்களை பெரியவங்கள்கிட்ட கேட்டு புரிஞ்சிக்கக்கூடியவர்கள் உடைய தொடர்பு நமக்கு இல்லைன்னா நம்ம தாழ்ந்த சொற்களை கூறக்கூடிய நாக்கு உடையவர்களாக இருக்க முடியாது அப்படின்னு மனக்கூடவருங்கிற புலவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார் மனக்கூடவருங்கிற புலவருடைய உரை இவ்வாறு இருக்கிறது கேள்வி உடையவர்கள் தம்மை வியந்து சொல்ல மாட்டார்கள் தன்னை பற்றியே தற்பெருமை பண்ண மாட்டார்கள் தம்மின் பிறர் அறிவுடைமை கேள்வியால் புலப்படுதலின் பணிவு விளைகின்றது அதாவது நம்மளை காட்டிலும் புத்திசாலித்தனம் எதினால வருகிறதுனா பெரியவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கேட்கறதுனால வருகிறதுன்னு விளங்குகிறது அதனால என்னாகிறதுனா பணிவு விளைகின்றது ஆக பணிவுக்கு கல்வி கற்க வேண்டிய கல்வி மிக முக்கியம் என்பதை மறக்கக்கூடாது நுணங்கிய கேள்வி நுணங்கிய நூலவர் உணர்வே போல் அப்படிங்கிற சொல்லாட்சிகள்லாம் கம்பராமாயணத்தில் இருக்குது வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியன் நுவல்வதாயினன் என்று அனுமனுடைய ஆஞ்சநேயருடைய பணிவான மொழியியல்பூறுகிறார் கம்பர் நுண்ணிய கேள்வி இல்லாதவர்கள் தமது நிலைமையையும் பிறரது நிலைமையையும் உலக நிலையாமையையும் உயர்ந்தோர் ஒழுக வேண்டிய விழுமிய நிலைமையையும் நுணுகி அறியார் தம்மையே பெரிதாக அவர் எண்ணி வியந்து எவரையும் எண்ணாது பேசுவார் என்பதுதான் இந்த குரலனுடைய கருத்து நுணுக்கமான கேள்வியை தான் வணக்கமான மொழிகள் நாம் இருக்கிறதாம் நூல் கேள்வி இல்லாதவர்களுக்கு பணிவும் இன்சொல்லும் உளவாகாது நுணங்கிய கேள்வியர் அல்லால்